தென்பத்தார் தெய்வம் விருந்துக்கல் தான் என்ாங்கு ஐம்பொலத்தார் ஒப்பன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எல்லாத்தான கூடிய கடமை செய்யணும்னு ஒராள வரமாட்டேன் எல்லாம் போய் காய் வாங்கிக்கலாம் சிவந்தாச்சரியில் போய் ஏன் துறவு எங்க கொடுக்குறாங்க தருமபுரத்துக்கு வரீங்களா திருவாரூர் வரீங்களா காய் கொடுக்குறாங்க வாங்க அவ்வளவு கடமையை சொல்றது தான் உண்டு போயிடு உண்டு தென்புலத்தார் தெய்வம் விருந்து தான் சாப்பிடுன்னு சொன்னது எங்க திருவள்ளுவர் தான் எங்கள் திருவள்ளுவர் சொல்லுவேன் என்னையா எங்கள் திருவள்ளுவர் ஆழ்வார் சாமி வயசா இருந்தேன் நம்ம திருவள்ளுவர் சொல்லுவேன் எப்ப தெரியுமா ஆயிரத்தி அது வரைக்கும் எங்கள் திருவள்ளுவர் சொல்லுவேன் எந்த போட்டு தானே எப்ப நம்ம திருவள்ளுவர் சொல்லுவேன் நீ எப்படி ஆயிரத்தி முன்னூத்தி அப்ப நம் திருவள்ளுவர் அதுவரையிலும் இப்படி எல்லாம் ஒரு காலம் எனவே அப்படி என்ன நகை முகம் அவர்க்கு நல்கி அதுக்காக சொல்ல வேண்டும் இவ்வளவு கணவன் இறந்தே கிடக்கிற அதுவும் தற்கொலை பண்ணி இறக்கிற இறந்திருக்கிற ஒருவரை அது அவருக்கு விரும்பாலும் விருந்தது சுந்தர வராது அப்படி இருந்தும் விருந்துன்னு வருவதனால நகை முகம் அவர்க்கு நல்கி எப்படி உண்மையா வருமா முகம் சிரிக்கும் முகம் வருமா பரவழைத்துக் கொண்ட அந்த நகைமுகம் ஏ வந்தவருக்கு அந்த மாதிரி முகத்தை காட்டும் நகைமுகம் அவருக்கு நல்கி அதே கோரியான கோடி பொருள் அப்படி முகத்தை அவருக்கு காட்டி மெய்மையாய் விரும்பினோடும் மேவி முட்புகுந்து மிக்க பொய்மல தவிசின் மீது முகமலர்ந்திருந்த போது பாருங்க இது மாதிரி இவருக்கு நல்கிறனால்தான் அவரும் உள்ள போய் உட்கார வாய்மை நம்பி யாரூர கொண்டு அருமை அருமை ஊர்ணமரியாதையோட கூட உள்ள அடித்துக் கொண்டு போய் அவருக்கு அமர வைத்து குண்டினாலும் எதிர்த்து சுயத்திர தொப்பினாளுங்கிறது அப்புறமில்லை அவர் வந்து கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் கிளைக்கியே மண்டுகாதலின் ஆதனத்திலே வைத்தரிக்கை செய்தவின் உண்டினால் அவர் அவருக்கு அந்த பாத படிபாடு பாதபூஜை அதெல்லாம் செய்தாராம் கணவன் இறந்து மூடப்பட்டிருக்கிறது அத்தனையும் ஒரு பக்கம் வைத்து விட்டு ஆனால் அந்த வருகின்றவர் எனவே விருந்தோங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவ்வாறெல்லாம் செய்து இப்ப யாரு ஏறுவோனு ஒரு பக்கம் அவருடைய மனைவி யாருடைய இன்னொரு பக்கம் எங்கேயோ இருக்கு அதனால் எந்த பாட்டு பான் அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வளாம எய்ந்த நான் மறை தொடர்ந்த வாய்மை நம்பி யாரோடர் கொண்டு ஒரு அருமைப்பாடு என்ன அருமைப்பாடுங்களா இதையெல்லாம் அவர்கள் செய்துன்னு சொல்லுற அதை இவர் கொண்டு ஏ செய்துன்னு சொல்ல தேக்கல இருக்கேன் கொண்ட கணவன் இறந்து மூடி கிடக்கும் போது அவங்க அந்த மாதிரி தண்ணீரை ஊற்றி அப்புறம் பால் ஊற்றி அப்புறம் ஊற்றி அப்புறம் மீண்டும் தண்ணி ஊற்றி எல்லாம் தொடைச்சு ஊத்து அப்புறம் திருநீர் ஊற்றி பொருட்டு வைத்து அப்புறம் அவர்களுக்கு மலர் எல்லாம் சாத்தணும் இதெல்லாம் சாத்திருக்கிறாங்க இதை அவர் செய்தார்னு சொல்லுவதற்கு கூட பூசணும் யாருக்கல ஏன் அவருடைய கணவரெல்லாம் வாருங்க அதனால அந்த அர்ச்சனைகளை எல்லாம் இவர் தாம் கொண்டேங்க அவங்க செய்யத்தான் இவர் கொண்டார் அவர் செய்தே சொல்றதுக்கு கொற்குசுகள் ஆனாலும் வரவேற்ற முறையில் கொஞ்சமே இடர்பாடு இல்லாமல் செய்ததும் உண்டு எனவே செய்தார் என்னாது பரிமையான உடையது செய்தார் செய்யார் செய்தார் என்னாது கொண்டு என்றார் தனக்கு ஏற்பட்ட அத்தனை பெரும்புரத்திலும் அவர்கள் ஆற்றுதல் பற்றி அவர்கள் வளரமாட்டார்கள் திருக்குறள் எப்படி நெருங்கி சுருங்கி ஒரு இது போல ஒரே பேராசிரியரும் ஒரே ஆசிரியர் இல்லவே இல்லைதான் போயிட்டு சொல்ற ஆத்திரியத்துக்கு எழுதின ஒரையாசிரியரும் திருக்குறளுக்கு எழுதின ஒரே ஆசிரியலும் போய் பின்னர் யாரும் வர அந்த இடத்தை நிரப்பவே நிரப்ப முடியவும் இதை செய்ய என்ன பண்றது நான் நாலு தினம் தொகுக்கொள்ளுக்கு லட்சம் பேர் தான் என்ன பண்றது இடதுகையில் எடுத்து பண்ணா கூட தினம் என்ன சார் பண்ணி தொலைச்சிங்க படிக்க தொற்று அப்படியே அப்படியே தனிதான் திட்ட காத்த ஒருவர் ஒரே ஒன்னாந்து கொடுத்தார் மதுரை குறிச்சா அது மறுநாள் நான் இப்ப வரும்போது வந்து இங்க பாத்துக்கலான்னு கேட்டது அரியன் இந்த புத்துறைகளை படிப்பது இல்லைன்னு நேரம் சொல்லிடுவோம் அதுக்கு எனக்கு ஒண்ணும் நீங்க பாரு அப்படின்னு சொல்லிடுது குருநாதன் கொடுக்கும் போது என்ன பண்றது யாரோ ஒருத்தன மணக்கம் நன்றி இவன் கொடுக்கும் போது என்ன பண்றது சரினு அதை வாங்கணும் போய் அங்க போய் பார்த்தவனே கடவுள் வாழ்த்துன்னு பொண்ணு முதல் அதிகாரத்துக்கு கடவுள் வாழ்த்துன்னு போட்டா தண்ணி புடிச்சிடும் அதனால அறிவர் வாழ்த்து ஏன் இரண்டாவது குரல் வாதறிவன்னு இருக்குல்ல அறிவர் வாங்க சரி ஒரு வீடுபத்தை சொல்லுகிறார் திருவள்ளுவர் யான் என அடிக்கடி சொல்லி இருக்கேன் யான் எனதுன்னும் தெருக்கருப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் வானோர் உலகம் பேரு உயர்ந்த உலகம் அதுதான் என்ன சொல்ற வானோர் உலகம் பத அது ஒரு காலத்தில் இருக்கு கொடுக்கிற பதவி உயர்ந்த உலகம் திருப்பதி பேர் நம்ம நாயன்மாரெல்லாம் அடைந்த புத்தி பேர் அதான் சொல்றதுன்னா பானோர் உலகத்தின் உயர்ந்ததாக போத உலகத்தை பெறுவார் அது எங்க இருக்குறப்பா போறதான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இருந்து உண்மையாவே எடுத்து ராத்தி புழுட்டு கையெல்லாம் கலம்பிட்டு மரணம் எடுத்துட்டு போனேன் சத்தியம் என்ன நீங்க அதுக்குள்ள படிச்சுட்டீங்க ஆமா தாங்க என்ன இந்த மாதிரி பேசறான் அதனால என்ன தொட்டதுனால கையெழும சனிதான் ஒரு சாலை வாங்கி போய் போய் தெரியனா சொன்ன நீங்க வருத்தப்படுவீங்க முறையா எங்க மாதிரி படிச்சாளு அமைச்சர் பெருமக்கள்ல மாண்புமிகுல முறையா படித்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தவங்கள ரெண்டு பேர் டீம் கேளு ஒருவர் இப்ப இருக்கிறார் இன்னொரு நல்ல முறையா இதுக்கு நல்ல எது அண்ணாமலை எட்டு கண்ணு உத்தறிஞ்ச போது படித்தாலும் ஊராம் பெரிய பண்டித மணியும் மாற்றம் இது எழுது இப்படி உடலுக்குறாங்க உடலி எனவே அதனால இது மாதிரி எந்த சொல்ல வந்தும் நகை ஆமா நகை முகம் அவர்கி மெய்மையாய் விருப்பினோடும் மொய்மலர் தவித்தில் மீது மலர்ந்திருந்த போது இவரும் சென்று அப்படி போய் அவர் காட்டிய அந்த இருக்கையில் இருந்தாராம் இருந்த பிறகு பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வள அமைந்த நான் மறை தொடர்ந்த வாய்வில் நம்பி யாரூரர் கொண்டு இவர்கள் செய்து என்னது அவர் கொண்டு என்றார் இவருடைய அந்த துயரத்தையும் ஆனால் அந்த துயரத்திலும் கூட அவர்கள் பரவாமல் செய்த அந்த பட்டுபத்தில் ஏயர் கோனார்தாம் உற்ற ஊனவெஞ்சூளை நீங்கி உடன் இருப்பதனு சென்றார் அவர் உடனே அறாரா இப்படி இருக்கும்போது என்ன இவருடைய ஏயர்களுடைய சூளை நீக்கி நான் இருக்க வேண்டும் என்றார் மாதர்லே மனித்தொழில் மாக்கள் மற்ற இங்கு ஏதம் ஒன்பில்லை உள்ளே பள்ளி கொண்டார் என்ன பாருங்க பொய்யும் தாங்கல எங்கே அவர் அவரு நல்லபடியா பாக்கணும் ரொம்ப நோயில வருது வந்தேன்னு சொன்னே தான் சொல்லலிய பொய் சொல்லாத வாய்ப்பு பொய்யாமி பொய்யாமி ஆற்றின் அரம்பெற செய்யா செய்யாம என்னதான் பண்ணான பொய்யாமி பொய்யாமி ஆற்றின்னா வெறும் பொய்ய பொய்யாமையை பொய்யாமையாக ஆற்றினர் விளம்பரப்படுத்துகிறது பொய்யா பேசுறது பொய்யா இருந்தே இந்த இதயத்தில் வருகிற பொய்யா அரைஞ்சி வேற அறவே நீ நான் போறேன் அப்படிங்களா சாமி அப்படி இருந்த ஒரு புண்ணியம் உண்டா ஹரிச்சந்திரனை காண்கெல்லாம் மாதர்தம் ஏவலாலே அந்த அம்மா சொன்ன ஏவலாலே மணி தொழில் மாக்கள் வீட்டில இருக்கிற அந்த பெண்கள் தான் இங்கு ஏதம் ஒன்றில்லை உள்ளே பள்ளி கொள்கின்றார் என்ன என்கிறார் அங்க இருக்கிற இல்ல அவர் ரொம்ப வருத்தப்படுறதே ரொம்ப வருத்தமா இருந்தாங்க இப்பதான் நல்லா இருக்காங்க இப்பதான் இப்ப தூங்குறாங்க ஏனவே இன்னைக்கு இந்த நீங்க நோய்வாய்ப்பட்டவங்க தூங்குறாங்கன்னு சொன்னா நம்ம விட்டுருவோம் அப்புறம் வரேன்னு சொல்லுவோம் சொல்லணும் ஏன் நோய்வாப்பட்டவர்களுக்கு தூக்கம் வர்றதே கடினம் அக்கரைகள் என்று சொல்லிட்டுதான் வரணும் இது போறவங்களுக்கு இருக்கிறதாம் அதனால தொயில் கொள்ளும் ஏதம் ஒன்றில்லை உள்ளே பள்ளி கொண்டார் என்ன என்னமோ இவர் உள்ளத்துல துடிக்குது யாரு சுந்தர ஏன் பெருமாள்ல பெருமாள் அதனால சரி துயிர்கு இருந்தாங்க நான் கண்ணால ஒரு முகர்த்தவர்களிடம் பார்த்துட்டு போறேன் இவே இவே ஏன் அவன் உள்ள இருக்கான் அதனால பா இது இது பொய்மையும் வாய்மை இடத்த குறைதி இருந்த நன்மை பயக்கம் மணி பொய்மையும் இடத்த இந்த கூட பாருங்க ஏன்னா பொய்யும் வாய்மையு சொல்லி இப்பவே பொய்ய வாய்மையா பொய் பொய்மையும் இருதா நூற்றாண்டுக்கார தொலைப்பானே அஞ்சு பண்ற திருவள்ளுவரே பொய்மையும் வாய்மையென்றா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா மக்கு பேருவ அதனால அப்பா பொய்மையும் வாய்மையல்ல பொய் பொய்து ஆனா அதனால யாருக்கு என்னைக்கு ஒரு தீங்கு வாராத பொய்யாயிருந்தா வாய்மை அப்படிதான் படிக்கணும் அது மாதிரி இப்ப சொல்ற பொய்யினாலே இன்னைக்கோ நாளைக்கோ என்றுமோ ஒரு தீண்டு யாருக்கும் ஆறாமிருந்தால் அதை வாய்மையோடு கோரளல் வைத்து எண்ணலாம் ஒரு தீர்ந்த நன்மை பெயர்க்கும் இது அதனால இங்க என்ன உயிர்கொள்ளும் ஆனாலும் அது வாய்மை எடுத்த சொல்லணும் மனசுல ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கு அவரை பார்த்துட்டு போனா தேவலான பெருமான் திருவருளதுனால எனவே அவரை காண வேண்டும் என்று அருள் செய்தார் வரலாறு என்னும் பெரிய பெருமான் எல்லாரும் தெரிஞ்சது தேக்குதார் படி போடும்போதுதான் நமக்கு அதில் அருமைப்பாரு ஆமாமாமா அது போல கண்ணீர் கதை தெரியாத நாலு நான் மூணு நாலாங்கலால் சொல்றான் பண்ணி போட்டான் இளம்போடிகள் படி தெரிவதுதான் அருளி செய்தார் பண் தொண்ட பெண்ணும் கூற மற்றவர் தம்மை காட்ட துன்றிய குருதி சோற இப்படி சொன்ன உடனே அப்பதான் காட்டினாங்களாம் எப்படி இருக்கிறார் அப்படின்னா துன்றிய குருதி சோற ரத்தம் அப்படியே நினைக்கிறேன் ஏன்னா தானாவல்லாம் நல்ல அதனால தொடரு குடரு சொந்து உள் ஆவி ஒன்றியே கடந்தம்மை கண்டவின் இறந்து கிடக்கிற அப்படி இருந்தவனே புகுந்தவாறு நன்றி என முடிந்து உடனே இவருக்கு என்ன என்னெல்லாம் நலமா இருக்கிறார் திருவிழ்கிறார்னு சொன்னீங்களே என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க இப்படி இறந்தல்லவா கிடக்குறா சொல்லிவிட்டு இவருக்கு என்ன நினைவுனா உடனே அது பெருமாள்ல சொல்லியிருக்காரு போய் தீர்ப்பார்னு தீர்க்கணும்னு அதலா கண்டவின் புகுவாறு நன்று என முடிந்து நானும் நண்ணுவேன் இவர் முன்பு என்புகிறார் பாருங்க என்ன பாரு கண்டவின் புகுந்தவாறு நன்று என்ன சொல்லிருக்க உண்மையா புழுவு நீங்கள புழுவுனீங்கன்னு சொல்லணும் அந்த புழுகுதல் பொய் சொல்லுதல் வார்த்தையெல்லாம் வரக்கூடாது என்ன செய்தே அது நீங்க நீங்க சொன்னது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கேன் சொல்லாமல் அதோடு கூட நானும் என்ன நன்மை தெரு கத்திய நானும் கொலை பண்ணிக்கூடாது கொலை வரக்கூடாது என்பது மட்டுமல்ல அந்த சொற்கள் கூட பெருங்கில வரக்கூடாது இந்த காத்த நாடு இந்த நாடு அழகாக போன பேப்பர்ல பார்த்தோம்னா தினமும் இவரு பேரும் இவரு பேரு நீங்களே பா என்ன நடவடிக்கை எடுக்க என்ன முருகா முருகா தான் சொன்ன தமிழனை போல் வாழ்ந்தவனும் இல்லை புள்ளி வச்சிருங்க புள்ளி வச்சா அதனால் எதை நண்ணுவேன் அதைதான் அந்த சொல்லு கூட சொல்ல நன்னுவேன் இவர் முன்பென்பார் போல் ஒரு மனத்தராகி அதுபடிப்பட்ட போட்பாடுடைய இப்ப அவராவது ஏறுன் வந்து இதில் இவர் சிவாச்சாரியார் குடும்பம் கொஞ்சம் சாதுவான குடும்பம் ஏன் பூஜை பண்றது போக்குவரத்து டீப்பி எடுத்து தேங்காய் உடைக்கத்தான் எடுக்கும் சிவ சிவன் அதுல ரெண்டு எறும்பு போச்சுன்னா சிவ சிவா அது வேணா அப்ப நான் கல்லில் உடைச்சுக்கிறேன் உடைக்கிறேன் அப்படின்னு போ சாதாரண எரடா வாழை எறும்பு எரடா அப்படியே நெருக்குல வயலா ஏ பல புத்தி தான் என்ன பண்றது சொன்னார் ஐயாக்கும் ஒன்றே சமே சமயவாதியில ஒத்துக்கிறீங்களா ஆமா ஒத்துக்கிறோம் ஆனால் குரல் முடியல இந்த குரல் முடியலன்னா ஏதோ இருக்கு அர்த்தம் தானே பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் நாலு சொல்லுதான் முடிஞ்சிருக்க செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு ஒவ்வொரு அவரவர்களும் தாம் தாம் சொந்த தொழில் வகையினாலே சிறப்பு வெவ்வேறுதான் அதை மாற்றவே முடியாது எங்களை ஏற்றுக்கோம் நாங்க ஆசிரியர் என்ன நாலு வருஷம் பின்ன படிக்கோம் வருஷம் பின்ன படிக்கிறான் அவரு தானே வேற்றுமை ஆனாலும் இவர் வந்தா அத்தனை பேர் எந்திரிக்கிறானே தொலைஞ்சி போகுது வந்துட்டான் எந்திர அப்படிங்கிற முழு நாளும் எந்திரிக்கிறேன் இவர் வாட்டி இவர் கேரளா உட்கார வேண்டும் தொழில் நீ பையன் அவற்றை ஏதோ கேட்கணுங்கிற தொழில் இந்த தொழில் வேற்றுனையால் சிறப்பு போவா சரி அவரும் நீங்களும் பால ஹெட் மாஸ்டர் வந்தா அவர் எந்திரிக்கிறார் ஏ இவர் மாஸ்டர் அவர் ஹெட் மாஸ்டர் அவர் அந்த தொழில் சிறப்பு செய்தில் வேற்றுமையானா ரெண்டு பேரும் இருக்கீங்க டிஓ வந்து ஏன் டிஒ இவங்க ரெண்டு பேர் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு மாற்ற முடியாதையா பேசுறத நீங்க காலையே உள்ள இருக்கீங்களா இதெல்லாம் சொல்லிட்டு எங்களை நீங்களே ஐயா வடிவழியோ ஆட்கொண்டால் பல்லாதோ எத்தோன்னு நீ நண்படமும் எல்லோ அறியோமோ அப்பவும் இந்த தேவாரம் தான் வருது போறான்னு வெறிஞ்ச காலில் நீங்க ரொம்ப பெரிய எல்லா சமம் என்ன ஒரு காலத்து சமமா முடியும் சம முடியாது அவங்க செய்கின்ற தொழில் வெற்றிக்கு வேறபடிப்பா அதுபோல பெல்ல அடிக்கிறார் தபால் போய் வாங்கிட்டு வர்ற இவன் என்ன பண்றது செய்தி தொழில் இவங்க பாத்தி யாரை கண்டாலும் ஐயா நியந்திரிக்க வேண்டியதா இருக்கு செய்தி ஒழியில்தான் ஒரு குழு சிறப்புக்கும் அவனும் பத்து மாசம் தான் பிறந்தது பிறந்ததுங்கிறது யாரும் மறுக்க முடியாதுப்பா எல்லா உயிரும் அந்த வெளியினால் பிறப்பதும் எல்லாத்துக்கும் பொருத்தம் மாடாகவும் மற்ற பள்ளியாகவும் இல்லையா ஆனால் அந்தந்த உயிரிலும் தாம் நடந்து வருகின்ற செய்தொழில் வேஸ்டியால் சிறப்பு மேல் கீழ் இருக்கத்தான் செய்யும் என்று சொன்னாங்க அதே மாதிரி மாற்ற முடியுமா இந்த உலகம் எந்த உலகம் அதுபோல அப்பா அம்மா வயிற்றுல இருந்து பிறகுறாருனா இவங்க வயசுல இருந்து பிறந்ததுனாலையும் அவங்களால ஆதரிக்கப்பட்டதுனாலையும் அப்பா அம்மா கண்டா வணங்கணும் பொங்கல் பிவா வணிகிட்ட அப்பா அம்மாட்டிருப்பா ஏன் அவரு மனுஷன் தானே நானும் மனுஷன் தானே அவர் எனக்கு வந்து ஐம்பது வருஷம் இன்ன பிறந்துட்டாரு நான் பின்ன பிறந்த அப்படின்னு சொல்றதா கூப்பா சொல்றதா அதனால் அந்த குரல்னா ரொம்ப அருமையான குரல் நாடு உணரணும் திருக்குறள் படிச்ச அந்த போயிடும் உணர முடியும் எனவே இப்ப என்ன செய்தார் பாட்டுங்க முன்னூத்தி எழுபது அதான் நானூத்தி மூணு நான் எங்கேயும் இப்படி இருக்கு பக்கம் பெறது எனவே பண்தொண்ட பின்னும் கூட மற்றவர் தம்மை காட்டத் துண்டிய குருதி சோர தொடர் உடல் சொறிந்து உள்ளாவி ஒன்றியே கடந்தார் நம்மை கண்டவின் அதில் என்று சொல்ல அருமையான சொல்லு புகுந்தவாறு நன்று என்று சொன்னது அந்த பொய்மை என்று சொன்னிருக்கிறது சொல்லாமல் சொன்னது நானும் நன்னுவேன் நானும் என் உயிரை வாய்ப்புக் கொள்வேன் என்று சொல்லாமல் நான் சொற்கள் கூட வரக்கூடாது ஆளுடை தம்பிரானார் அவருடைய அவரும் கேடிகன் என விரந்து எழுந்து கையில் வாலினை பிடித்துக் கொள்ள வன் தொந்தர் வணங்கி விழுந்தார் இது பெரிய காட்சி ஒரே வேளை சரின்னு எடுத்து இந்த சுகாச்சாரிய பிள்ளை என்ன பண்ணிச்சு அந்த வாளினை பற்றி அப்படி எழுத்துதான் உடனே பெருமான் திருவருளாலே அது இப்போது இறந்து கிடந்த ஏகோனார் அப்படியே எழுந்தாராம் எழுந்து எவரை வந்து இந்த மாதிரி வந்து அவர மனுஷனான் சொன்னவரு அவர் தன் கவிதா வாழை கொடுங்கன்னு வாங்க பத்தி ரெண்டு பேருமே இருக்க உடனே சுதர பெருமாந்தார்கா யார் ஏகோனார் இப்படியெல்லாம் ஒருவருக்கொருவர் மணிங்கினாரெல்லாம் மணங்கி என விரைந்த கையில் வாளினை பிடித்துக் கொள்ள வந்தொன்றர் வணங்கி விழுந்தார் மற்றவர் வணங்கி வீட வாளினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகளில் பணிந்து விழுந்தார் உடலே பார்த்தார் இவர் விழுந்தவுடனே அகாராள அந்த வாழ்த்து விடுத்து இவர் மீண்டும் திரும்ப அந்த கண்ணங்கள்லாம் அப்படியே தெரியும் போது கூட தண்டா பதில் எடுக்கப்பட்டார் என்ன கூட்டுக்கு நல்ல நெஞ்சார் அப்பா அம்மாவுக்கு வணங்கும் போது இந்த ரெண்டு கண்கள் அவங்க திருவடியில படணும் அது போல குருநாதர் குருநாதர்னா இல்லறத்தாராயிய குருநாதர்களை கால்பட படங்கலாம் பிரவரத்தாரு அப்படியே கை கால் படக்கூடாது அதனால கேட்டதான் வாங்க அதுக்காக போய் தருமையிலோ அல்லது இதுலயோ போய் ஐயா சொன்னாங்கன்னு போய் ஒத்திடுறாங்க சிவசி வே அதனால அவங்கள கொஞ்சம் இருந்தாங்க ஏன்னா அவங்க ஞானிகள் அதனால நம்ம அப்பா அம்மாவே அம்மாவே அண்ணனே அண்ணியா எல்லாரும் வணங்கும் போதெல்லாம் தீபாவளி அண்ணன் எல்லாரும் வணங்கணும் போய் நல்ல விழுந்து கல்லப்படும் அப்படி வணங்கணும் அப்பதான் நல்லது நல்லபடும் ரெண்டு சொத்து தண்ணியும் வரும் அப்படியே ஏன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே போட்டியின் வாழ்முதல் ஆகிய பொருளும் நினைவு வருமான நல்லது அவங்களுக்கு ஏன் அப்படி ஆடுகள் அதெல்லாம் அன்பு அதல்ல அன்பு இப்படிலாம் வீட்டில் வளர்ந்தா தானே வெளியே வளர முடியும் பெருகுமே தண்டால் பெருக்கிறது ஒப்புக்கும் முருகா மிருகம் இப்படியாக இருவரும் அவரை இவர் வணங்க அவரை இவரை வணங்க இப்படியாக அந்த நம்பி குறைகளில் பணிந்து விழுந்தார் அத்தனை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டுமானோர் பொட்ட மலரின் மாறி பொடிந்தனர் புவனும் போ தேவரோகத்துல இந்த வம்பு இந்த கிடையாது நல்ல சீசன் இருக்குதுல்ல பொட்டுக்கு அடிச்சுக்குவா விழுந்துக்குவா சரிங்களா அப்படி இருக்கிற தவிர வேற ஒண்ணும் இல்லை அவங்க பார்த்தாங்க என்னவோ நாம எல்லாம் அதான் சொன்னார் அதையும் போய் ஒளிபதி மனிவாக்கர் தான் அவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து கூடாங்களாம் இந்த இந்த மாநாடு நடத்தி இந்த பிறந்த சாமி கூலோத்துல பிறகுணும் அங்கே இந்த மாதிரி எல்லாம் திருமணம் முத்துவதில் போக்குவரத்து திருச்சி அங்கே எல்லாம் நடக்கலாம் நெய்வேல் பாருங்க நடராஜா ஒரு ஆகுது என்ன அங்க ஒலி அடிக்கும் அருகில் உள்ள வர முடியாவிட்டால் கூட இருங்கயா இருங்க நடராஜா நடராஜான் அந்த காதல் அந்த ஒலிகள் ஓசை ஒலியெல்லாம் ஆனாயின் அப்படி இல்லாம நடராஜா இருக்குது அவங்க என்ன தான பொண்ணு ஏ இன்னமே பகவான வேண்டி நம்ம நெய்வேல் அல்லது எங்க பாண்டிச்சேரி பிறகு ஏன் அப்படின்னா சரி பாரு தொடர்ந்து பாருங்க யாராவது கண்டிப்பாக பட்டு பாருங்க தொடர்ந்து ரெண்டு மூணு மாதமாவே பாண்டிச்சேரி அறிவித்து ஜையா எங்க ஊருக்குள்ள வரமாட்டீங்களா அப்படின்னு கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க அறிவித புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவனி எவ்வளோத்துல என்ன பண்ணி தொலைக்கிறோம் வீண தண்டம் நல்ல வேண்டியதெல்லாம் கிடைக்குது சாப்பிடறது தூங்குறது சாப்பிடுறது தூங்குறது கிடையாது பாண்டிச்சேர்ல பிறகுணும்பா அப்படின்னா எவ்வளோ சார் வேற மாத்திராங்க சிவ சிவ எவ்வளோ ஆமா எல்லாருக்கும் சிவ சிவ இப்படிதான் சொல்லாமல் சொல்லுங்களா இப்போ இப்படி புவனியில் போய் பரவாமையில் நாளே இந்த சிவனு கொள்கின்ற ஆறு இந் உலகத்தில் தான் எல்லாம் பெருமானி வாழலாம் அருள் எழுக்கலாம் என்று கருதி மயிலாடலாம் அது போல இங்கே அந்த இருவருமாக அஞ்சு இந்த பக்கமே அது மற்றவர் பணிந்து வீழ்ந்தார் அத்தை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயத்தை அதிசயம் கண்டுமானோர் கொற்றட மலரின் மாறி பொடிந்தனர் புவனம் போற்ற மாணவர்களெல்லாம் மலர் மாறி பொழிந்தார்களாம் இருவரும் எழுந்து புள்ளி எடைவிடா நம்பினாலே ஒருவரும் மகிழ்ச்சி பொங்க திருப்புன்கூர் புனிதம் அறிவீனர் போர்த்தி நின்று என்று இது மாதிரி ஒரு அருமையான செயல் நடந்த உடனே இதற்கெல்லாம் காரணம் யார் பெருமான் தான் என்று உடனே திருக்கோயிலுக்கு போனார்களாம் திருப்புன்கூர் புனிதம் அறிவீனர் போர்த்தி நின்று பண்தொண்டர் கம்பிரானார் அருளினை நினைந்தே அந்த நாளம் என்றெடுத்து பாடி அருமையான ஒரு பதிவு அந்த நாளன் அடைக்கலம் போகுத அவனை காப்பது காரணமாக பந்த காலந்த நார் இரதனை பபிநாய்க்கு அடியும் பாட்டு ரொம்ப அருமையான அருமையான பாட்டு விடலாம் அந்த நாள் அது யாரையும் அடைக்கல அது மார்க்கண்டியர் வரலாறு தான் அது அந்த மார்க்கண்ட வரலாறு சொல்லி இப்படிப்பட்ட சிந்தையினாலே நான் திருவடி அடைந்தேன் என்று சொல்கிறேன் அதுலதான் ஒரே ஒரு பாட்டு நட்சமிடுவல்ல ஞான சம்பந்தன் நாளை போவானும் கற்றசூதன சாக்கியன் சிறந்து கண்ணப்பன் கணம் புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக்கருதும் கொள்கை கண்டினின் திருவடி அடைந்தேன் இங்கேதான் விழிப்பில் விழிப்பாக இருக்கணும் அப்போ நற்றமிடுவல்ல ஞான சம்பந்தன்ரையன் நாளை போவார் தத்தசூதன் தாக்கியன் சுழந்தி தன்னப்பன் தனம்புலன் என்று எட்டு பேரை குறித்து இவர்கள் குற்றம் செய்யணும் குணமன கருதுனர் என்ன குற்றம் செய்தார் நட்புல ஞானசம்பந்தர் என்ன குற்றம் செய்தார் ஆமா நட்பர் என்ன குற்றம் செய்தார்னா பொதுவாக மற்ற சமநிலை கொண்டது அப்படின்மா தமிழரை கொண்டது அப்படி இல்லை ஏன் அவர் கொல்லவே இல்லை தானே இது மாதிரி இருந்ததுனால தானே மாய்த்துக்கிறேன் ஒரு அப்பர் சுவாமிகள் கொண்டு போய் தரலாமான்னு ஒரு அப்பர் சாமி என்ன பண்ணித்தார் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட இருந்தா வைத்து வலி தாங்களை நீங்கள என்னென்ன தீர்த்து பார்த்தீங்க எனவே தீக்கிலேயே நான் கிட்ட வந்துட்டேன் அவ்வளவுதான் என்ன பெரிய பெரிய என்ன குடும்பம் அப்ப ஒரு நோயை நீ கற்று யோகிதில்லையே சரி அதுக்காக வந்துக்க வந்துட்டா என்ன பண்ணிட்டு நீண்ட என்ன பண்ணலாம் நீங்க நம்ம புறக்கணிச்சுக்க அவர் வேணும்னு அம்மா அக்காட்டி போயிட்டா சொன்ன நீங்க என்ன பண்ணலாம் நேராக கூப்பிட்டவர உங்க ஒரு முப்பது ஆண்டு வாழ்ந்தவர் தானே குழுகிறீரா உண்மையா சூழல் இல்ல இல்லேன்னு இருக்குன்னு சொல்லிட்டு போனீரா என்ன விசாரிக்கிறது விசாரிக்கிறது வித்தியாரிக்கிறாம என்ன செய்யலாம் ஏழு நாள் நித்தடி இருக்கு அதுலயும் வந்துக்க என்ன செய்யலாம் நஞ்சை கொடுக்க அதுலையும் என்ன செய்யலாம் யானையை விட்டு அதையும் அயோக்கியத்தனம் எங்க புராணத்தை அந்த புராணத்தை நீ பாத்தீரான்னு கேப்பா நீ தான் பாத்தியோ இல்ல இல்ல ரெண்டு பேருக்கும் நூலுதானே இப்ப காரணமா இருக்குது அதுதான் வச்சு சொல்றீங்க அங்க ஞானத்தி வச்ச போதே கூட பைய பாண்டியக்கு ஆகவே நம் ஆட்கள் ஆக வளர்க்கு சொல்லுவார்க்க அழிய ஒழிய பேச்சு கிடைக்கும் அப்படித்தான செய்தே என்ன செய்ய அதனால் ஞானசம்பந்த அந்த மாதிரி அந்த இது கூட அந்த தீதுன்னு கூட பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னு சொன்னார் அப்புறம் அது வந்து அது பையன்னு சொன்னார் அது கூட என்ன அவருக்கு ஆக்கின்ற அதுதான் சொன்னார் அது நோய் நீங்க நல்லா இன்புட் தான் அதனால கழுவ ஏறினது எல்லாம் வந்து அதெல்லாம் குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சொல்வது தனியாக தான் போய் திருவாவூர் துறையில் பணம் கேட்கிறாரு இடையினம் தடையிடம் எழுதுநோய் தொலைநோய் நம்ம எல்லாம் பணம் வாங்கறதுக்காக அப்படிங்களா இதுவோ இனி ஆளுமாறு யுன்துலையே அதுவோ உனது உண்மையா ஈவரத்துக்கு ஈயறதாக கேட்கறேன் குழு தானே இனி ஆளுமாறு ஈவது தமக்கு பெருத்தியாருப்பதாக கேட்கறேன் பொண்ணு கல்யாண ஆகணும் பையன் படிக்கணும் வைக்கணும் அதுக்காக கேக்குறமா ஈவதுண்டமைக்கு இல்லையே பலன் தராது பிறகு கொடுத்து தானும் வாழ்வதற்காக கேட்டா வருமே தவிர இது தானே வச்ச மக்கிறதுக்காக ஈவதுண்டமைக்கலையேங்க அதனால ஈவதுண்டமை கிளையே அதுபோல உனக்கு நருள் ஆபத்திரையா பாருங்க என்னன்னா சன்னிதானம் சொல்லுதுன்னா இதுக்கு முன்னே அப்பாவுக்கு பணம் வேணும்னு அப்பா முதல் தரம் ஒரு தடவை சொன்னாரு சொல்லி இருக்காரு அது அப்படியே தள்ளிட்டே வந்துருது அது திருவாவூர் அப்பா இருக்கும் சரி எத கொடுக்கலாம் பெருமான் சொல்லும் போது அங்கே ஒரு காலம் கேட்டு பெருமான் தராமல் அல்லது கொஞ்சமா தந்துருந்தா இதுவோ இமையை ஆடுமாறு இதுமே இப்படி யாரு என்னை ஆடுவதுன்னு கேக்கலாம் இதுக்கு முன்னே அந்த மாதிரி திருத்தமே இருக்கல இதுதான் முதல் முறையே கேட்கிற அப்படி இருந்தும் இதுவோ இனி ஆடுமாறு அவரும் சொல்ல ஒரு கால் அது கொஞ்சம் மாறாயிருக்கலாமோ என்று சொல்லுறான் சொல்லக்கூடாது மாதிரி கொடுத்துட்டோம் இல்லைங்கிறத கொஞ்சமா படைச்சு கொடுத்தாருன்னா அதெல்லாம் வந்து பறவைகள் தன்முகப்படிதான் செஞ்சிட்ட என கூடிய அப்படின்னு கேட்கிறேன் இது அப்படி கேட்கணு அவர் கேட்கும் போது பெருமானே இந்த மாதிரி அப்பாவுக்கு பணம் வேணும்னு கேட்டுக்கொள்ளாம இதுவோ இனி ஆளுமா இப்படியா என்னை ஆடுவது என தமிழே அதுவோ உனது ஆபத்து மீண்டான அதுவோ உனது ஆவல அது அந்த இடம் ஒரு கால் இருக்கலாமோ என்று சொல்லும் போது எங்களுக்கால் கொஞ்சம் இருக்கலாமோ படு நட்டு முடிவு அல்ல நாவின் கரையர் என்ன கொஞ்சம் தேர்தல் அவரே என்னது இந்த மாதிரி போற்றாதே ஆற்ற நாள் போய்க்கிறேனே விளக்கு இருக்க பின்பி புண்காந்தவாரி நல்ல விளக்கு இருக்குது பின்புணி பூஜை பொண்ணு அது போய் விளக்குன்னு கருதுங்க அதுபோல அருமையான சைவ சமயம் இருக்கு எங்க சமக்கல யார் இருக்கு அவங்க காலத்திலேயே நான் போய் இந்த சமயத்தை நம்பினேனே அப்படிங்கிறாரே அது அவர் சொல்வதனால ஒரு கால் அவர் செய்த அதுக்கு மேல் சொல்லாதீங்க அவர் செய்த இருக்கலாம் தெரிய எல்லாம் காண அவரே சொல்லுவது நாளினுக்கு அறியன் நாளை போவார் எனக்கு தெரியவே இல்லை என்று குற்றச்சிதா தெரியல என்று என்ன நீங்க நானும் காஞ்சி அவர் தான் தான் அந்த குளத்துல பிறந்தோங்கிறதுக்காக திருப்பன் வெளியில நின்று வணிக தவிர அவருக்காக நந்தி விலக செய்தார தவிர தான் உள்ள போய் ஒன்று காணலையே அதே போல தில்லையை காணும் வந்தது ஆசை வந்தது ஆசை வந்து போலியே நாம உள்ள போக கூடாதே என்ற என்ன செய்ய மீண்டும் தில்லையை போய் அப்படியே அந்த நான்கு பரம சுற்றி ஊற்றி உள்ள நுழையிலேயே பெருமானோருடைய அன்பை கண்டு அப்பா எப்பா அந்த ஒரு வேண்டி செய்யப்பா அதுல இறங்கியவர் வந்திய நான் என்னை நாளைக்கு போவார் செய்த கூட்டம் எழுதிதான் இருக்கிறேன் அவத்திய தேவாலயத்தில இந்த பாட்டு வச்சிருக்கேன் நான் எனது நாளை போவார் செய்த குற்றம் யாதென அடி எனக்கு விளங்கியிருக்கிறது திருவருள் என்று எழுதியிருக்க ஆனா எல்லா அவரு நடராஜாவை பார்க்கணும் பார்க்கணும் கேட்டப்பாணம் எனக்கு விளங்கலை ஆனா நீங்க சரி அப்படியான செய்த குற்றம் இல்லையு சொல்லக்கூடாது ஏன் சுந்தர ஒரு பெரிய ஞானி சொல்றவர் குற்றம் செய்தவர் என்று சொல்றவரும் ஒரு பெரிய ஞானி அந்த அவர் நானும் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயோ இருக்கிறோம் அதனால விளங்கலைவர் எனக்கு விளங்குகிறது நாளைக்கு போவார் அப்ப கற்ற சூதன் அவரு அனைவருக்கு எல்லாம் உணவு கொடுத்தார் ஆனா அதுல வைச்சார் அது அப்படிங்கறதுனால அது கற்ற சூதன் சாத்தியம் அது கூட எனக்கு படல சாக்கியம் கூட ஏன்னு கேட்டாரு பார்த்தார் பெருமானி ரொம்ப நாளும் சாக்கியடாங்க பெருமானி பார்க்க வெறுமையோடு பார்க்கலமே அப்படின்னா ஒண்ணு விலைக்குலிவா கிவிவா எடுத்து போட்டு அது கல் கல்லா எடுத்து அதிகணும் அப்படிங்கறதுக்காக நோக்கணும் அவரு கருத்தின்படி அது மலர் தெரியாதான் கண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பெருமானு கண்ட எது ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னா வேற ஒன்னும் பக்கத்துல எதுவும் இல்லை சிவசிவா இது ஒண்ணுதான் இருந்தது அது அன்பு செஞ்சுக்க அவ்வளவுதான் அது கூட அந்த எல்லா இடத்துக்கு அடிக்காரமே விலங்கல தான் சிலந்தி சத்தியமா ஒண்ணுமே செய்யல சிலந்தி என்ன செஞ்சது என்ன செஞ்சது பெருவானை காவல் பெருமான் இந்த மாதிரி வெயில் படுத்துது வெயில் பட்ட உடனே அதுக்கு என்ன வந்து தீர்த்து வாங்க தெரியாது பாவம் சிலந்திக்கு மூ கழிவாங்க தெரியாது கட்ட தெரியாது அதனால பாத்துக்கிவா சிகிச்சிவா பெருமான் திருமேனில் அடா ரா வெயில் படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாயினால எல்லாம் ஒளியல காட்டுனா எந்த முண்டம் காட்ட போகுது அப்புறம் பாய் அந்த பெருமேனி மேல வெயில் பட்டது அப்படியே அது வந்து இந்த சிவலிங்கத்திடிக்கணும் இந்த சிவலிங்கத்தை சிவலிங்கம் எப்படி வந்ததுன்னா இதுக்கு ஏறத்தால அதுக்கு அரை நாள் ஆயிருக்கும் ஏன்னா அந்த நூல் என்ன ரூண்டு நூல் அதனால இப்படியே இப்படியே செஞ்சது அது என்ன சொன்னீங்க எனக்கு விளக்கல எச்சில் அப்படிங்கிறாங்க சிவன் சிவ இது எச்சிலாயில் வாயில கடிச்சு பார்த்தே கொடுத்தாரு அது கடிச்சு பார்த்து கொடுத்த மேலும் ஒரு பொருளை அடித்து கொடுத்தேன் அப்படிலாம் வேணா ஒரு கால் அப்படி போலாம் அதனால சிலந்தி செய்தது அடியதுக்கு விளங்கவில்லை வாய் நாள் விழுந்த போதே வந்து வீட்டில போயிருக்கியாப்பா உடம்புல உங்க மனைவி ஊதனிடம் தான் ஒண்ணும் இல்லாமல் அப்படியே சிவப்பா இருக்குது பாத்தியா கொப்பலத்த அப்படின்னு கார்டு எனவே அது செலந்தி சொன்னது ஆறழிவுடைய உயிர்கள் இப்படி சொல்லும் போது அது பாவம் மூன்று நான்கு அறிவுடையது எனக்கு சிலந்து செய்து எனக்கு வழங்க ஏதால செஞ்சது கொலையில் கொடி யார் வேந்தொடுத்தல் பைங்கோல் களைகட்டது யாரு தவறு செய்யறா தவிர செய்ய நீக்க வேணும் அதுக்கே என்ன பண்ணுவேன் ஆனா ஒண்ணு அது கருத்து வேற அதுக்கு அதுக்கு என்ன கருத்து இது மாதிரி கருத்து வாய்நாடு நூல் அடிக்குது என்று சொல்லி அதே பெருசா செய்யுது அதனால உள்ள நுழைஞ்சது பிடிச்சி அழுந்தா அது அடிக்குது இது கடிக்குது சிவ சிவ ரெண்டும் பூட்டுது அதனால இப்படி எல்லாம் பார்க்கும்போது அந்த பாடலுக்கு உடை சுந்தரர் திருவுள்ளம் என்ன கருதியதோ அதுக்காக அவரும் ஞானி அதுக்காக அவரும் குற்றம் இல்லைன்னு சாதிக்கவும் கூடாது இன்றையதான் குற்றம் என்று சொல்லவும் கூடாது விளங்கினதே இப்ப நான் விளங்கல மற்றது அடியேனுக்கு விளங்கவில்லை ஒருவருள் என்று விடுவதுதான் திருவிடுவாங்க என்று வருவார் தல்லாமி மேற்கொண்டவர்கள் தகடர வல்லதும் ஐயம் தர்மம் இந்த ஒன்று தெரியாத தெரிஞ்ச மாதிரி பாவனை பண்றதை விட அதை பெற்றது நல்லதுப்பா அதான் அறிவுங்க சிவச்சி சுந்தர மீதும் நமக்கு குற்றம் சொல்ல முடியாது அது அரியனுக்கு விளங்குல அது சொல்லக்கூடாத யா எனக்கு விளங்குலன்னு சொல்றேன் அப்படிதான் அறிவிக்கிறோம் அது அவங்களுக்கு எல்லாம் கூட பாதுகாத்து விட இல்லையா அப்படி விடது மன்னிக்குன்னு பெருவதி சொல்லுது எனக்கு நான் சொல்லி முருகாமருகா இப்படிப்பட்ட அருமையான பாடலை பாடிய இடம் எப்போ இப்படி ஏறுகோன்னு கழிக்காம நாடும் இவரும் இரண்டு பேரும் ஒருங்கு வந்து சாக்கியம் கிளம்பி கண்ணப்பன் கண்ணப்பன் தான் சொல்றாரு சரிங்களா கனம்புல்ல அது என்ன பண்ணாரு முடிய இருக்கு அது கூட என்ன என்னன்னு கேட்ட அன்பிலார் எல்லாம் தமக்குறையார் அன்புடையார் என்பும் உரிய பெற இருக்கு அதனால இது உரிய பெறவாங்க பரவாயில்ல நான் சொல்லல ஏன்னா சுந்தரத்தில் கொடுத்த சொந்த அதனால தெரியல யாதோ ஆயி அவ்வளவுதான் அறியாமையே நம்பால் ஆகிணும் அறிவுடனே அவள் பால் ஆகணும் அறியாமையே நம்பதான் இருக்கணும் இப்படி எல்லாம் இப்படி பாடி சில பகல் பின்பு திருமுனைப்பாடி நாடர் மலர் புகழ் திருவாரூரில் மகிழ்ந்துடன் வந்த ஏயர் பாருங்க இப்படி எல்லாம் எடுத்து பாடி சில பகல் கரிந்த பின்பு திருமுனைப்பாடி நாடர் மலர் புகழ் திருவாரூர் மகிழ்ந்துடன் வந்த ஏயர் ரெண்டு பேருமா திருவாரூர் போறாங்களாம் வந்து குல முதல் தலைவனாரும் கூடவே குளிர்பூங்கோயில் நிலவினாட்டு திருவாரூர் வந்து அங்கி நிதி அமர்ந்து நம்பி அருளினால் மீண்டும் கோந்து எங்கிய திரிவின் மிக்க தம்பதி பூந்து கொஞ்ச நாள் பாருங்க திருவாரூர் வந்து திருவாரூரிலேயே பல நாட்கள் இருந்து ரெண்டு பேருமா வணங்கி பிறகு அடியே விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி எயர் போனார் வந்தாராம் வந்தாராம் வந்து பொத்தில் தங்கு நாள் ஏயர் கோணார் தமக்கு ஏற்க தொண்டு செய்தே செங்கன் விடையார் பாதம் சேர்ந்தன தெருப்பினோடும் பாருங்க ஏறுவன் கழிக்க தொடங்கினோது அவர் என்ன ஆனார் பெருமாள் திருவடி சேர்ந்தார் ஆனா சுந்தர் அவர்களாறு தொடரும் தொடரும் நள்ளிருள் நாயனாரை தூது விட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர் கோணார் மலரடி வணங்கி புக்கேன் உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு ஒரு நான்கு உண்மை தெல்லு தீன் தமிழால் கூரும் திருமூலர் பெருமிசெப்பே சேகரா பெருவான் என்ன செய்தார் இப்ப தூது விட்டவர்க்கே நண்பாம் வள்ளலார் ஏயர்கோணார் மலரடி வணங்கி என்கிறான் ஏயர்கோன் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நான் கூகிறேன் எங்க கூகிறேன் உள்ளுணர்வான ஞானம் முதலிய ஒரு நான்கு உண்மை தெல்லு தீன் தமிழால் கூறும் ஓரப்போக்கிலேயே திருமூல திருமந்திரம் எதிர்கூறுகிறது கூடுகின்றம் முதலாக மேல் வருவார்கள் சரியை திரியை யோகம் ஞானம் எனவே இறைவனை அடைவதற்குரிய நல்ல நான்கு நெறிகள் உண்டு அந்த நான்கு நெறிகள்ல ஞானம் முடிவானது அல்லவா அந்த ஞானம் முதலாக இருக்கிற நால்வகை நெறிகளையும் விளக்கமாக கூறுகின்ற திருமூலர் என்றாலு அப்ப திருமந்திரம் எதை கூறுகிறது நால்வகை நெதிகளையும் கூறுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட திருமூலருடைய திருவதியை வணங்குவோம்